शंकराचार्य தட்சிமூமாரியே மந்தமுக்காம்போஜம் மகனா மதுராபாஷிணம் ஷாந்தம் यापत्त्सल्यजलधि पर विग्रह ज्ञानंदम प्रपन्नोस्मे निर्मल ज्ञान सिद्ध னந்தனந்த பிரம்வம் நஜபோயிரீ வைம்ீமரும பண்டிகா நி कुंडलिका सारिका भक्त नहीं विठोभा सारिका देव नहीं जगद्गुरु तुकार सद नहीं சதூநாத் மகாராஜ கீ की, சா மண்டல கீ की, மாதா கி ஜாவன திவிய மதுர பகவன் நாம கீ ஜ ஒன்னொன்னும் பகவதம் இல்லாமல் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறது சாதுக்களுக்கு அனுபவத்தில் இருக்கு நம்மளை மாதிரி உள்ள மனுஷாலெல்லாம் நம்மளுடைய பிரயத்தனத்தினாலே நம்மளுடைய திட்டத்தினாலே நடக்கிறதுன்னு நினைக்கிறோம் நன்னா நடந்துடுச்சுன்னா நன்னா நடக்கலைன்னா நான் அப்போவே சொன்னேன் சார் அவர் தான் கெடுத்தார் அப்படின்னு பழி போடுறதுக்கும் தயாராக நம்ம சுபாவம் அது அத்தனையும் பகவானுடைய சங்கல்பம்னு தெளிவு ஏற்பட்டுனா ஞான தெளிவு ஏற்பட்டுனா அவ ஞானிகளா போயிடுறான் நம்மள மாதிரி வாழ்க்கையில இருந்து அடிபட்டு வாழ்க்கையில் சுகதுக்கங்கள் அனுபவிச்சு எல்லா சந்தர்ப்பங்களையும் தங்களை செதுக்கிக்கொள்கிற ஒரு பயன்பாடாக உணர்ந்தவா யாரோ அவ நமக்குள்ளேயே மனிதருள் மாணிக்கம்னு சொல்றா போல ஜொலிக்கிறான் இப்போ கல்லுனால கருங்கல் இருக்கு அம்மி குழவி எல்லாம் பண்றா அதில் வீட்டிலேயே நிலப்படி எல்லாம் பண்ணிக்கிறா பெரிய பெரிய கோவில்களில் கருங்கல்னால கட்டுறா நம்ம சத்குருநாதிரே ஒரு சமயம் பொண்ணு பரமகுரு ஐயாட்ட சொன்னாராம் காலத்தால் நினைத்து நிற்க கல்லால் திருப்பணி செய்வோம்னு சொன்னாராம் அதுமாதிரி அந்த காலத்தில் இல்லாமல் கல் திருப்பணி கற்றடி தான் பண்ணுவா அதெல்லாம் நிறைய சிற்பங்கள்லாம் வச்சிருப்பா கோவில்ல வாசல்ல மெதிச்சுண்டு போறதுலேருந்து உள்ளுக்குள்ள வரல எல்லாம் கல்லுதான் இதெல்லாம் கல்லுன்னு மெதிச்சுண்டு போறவா உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாமி அப்படி நினைக்கிறது இல்ல சுவாமின்னு தான் நினைக்கிறான் இதெல்லாமே யாரோத்தந்தான் வடிவம் வச்சிருக்கான் இந்த ஒரு பாவை வழக்குன்னு அப்படி ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு பெண்கள் நிற்கிறாப்புல கையில தீபம் இருக்காப்பல பண்ணுவா ஒரு பெரிய யாழி ரெண்டு பக்கம் நிற்கிறாப்புல பண்ணுவா சில சிற்பிகள்லாம் யானை பிரம்மாண்டமா இருக்காப்புல ரெண்டு பக்கம் ரெண்டு யானை சிம்மம் இருக்காப்புல அப்படின்னா பண்ணுவா இதெல்லாம் ரசிச்சுண்டு போறோம் நாம தூணெல்லாம் அழகெல்லாம் பார்க்கிறோம் பிராகாரம் கல் கருங்கல் தளம் அப்படி நடந்து போறோம் உள்ளக்குள்ள போய் சாமிகிட்ட போய் நின்ன உடனே பகவான் எதிர்க்க நிற்கிறோம்ங்கிற எண்ணம் வருது இல்லையா கவுடியா மட்டில் போட்டிருப்பா ஒரு வாசகம் பிவேர் தட் யூ ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் தி ஆல்மைடி அப்படின்னு போட்டிருப்பா அந்த பிறகு இருக்கணுங்கிறதுக்காக ஐயோ கோயிலுக்கு வந்து அப்படி பிறக்கப்பா சுவாமி முன்னாடி நிற்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வேணுமா அப்போ அந்த இடத்துல வந்து அதை கல்லா நினைக்கிறது இல்லை நம்ப இல்லை அதை பண்ணின சில்பியே அந்த கோவிலுக்கு வந்தா கூட கண்ணத்தில் போட்டுப்பார் யாரு பண்ணினாரோ அது கல்லாவே கண்டு எடுத்தாரோ அந்த கல்லுக்குள்ள எந்த ரூபத்தை பார்த்தாரோ அந்த ரூபத்தை தவிர பாக்கி உள்ள இடத்தெல்லாம் தன்னோட உளியினால நீக்கினாரோ அதை மேல அழகு பண்ணி மெருகூட்டி ஜொலிக்க வச்சாரோ யாரு வந்து உண்மீலனம் வந்தார்னா நான் சதிக்கல சார் சொல்ல மாட்டார் கன்னத்துல போட்டுப்பாரு ஏன்னா அந்த இடத்துல பகவான் வந்தாச்சு இல்லையா மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜு சொல்றார் ஒரு மலையில ஒரு கோவில் இருக்கு அது மலையே கல்லால் ஆனது அதுல ஒரு குகை குடஞ்சிருக்கு குடையவரை கோவில் அப்புறம் அதுக்குள்ள ஒரு சிவலிங்கம் முன்னாடி ஒரு நந்தி அந்த கல்லுனாலேயே மணி எல்லாம் பண்ணிருக்கா எல்லாமே கல்லு அப்படிங்கிறது ஒரு பாவம் அதுல இது நந்தி இது விளக்கு அது பரமேஸ்வரன் ஒரு பாவம் இல்லையா இப்படி நம்ம எல்லாம் ஜீவர்கள் நமக்குள்ள இருந்து கொண்டு தன்னை வாழ்க்கையுடைய சந்தர்ப்ப மாட்டிக்காமல்ிக்கக்காக பிறந்தோமோ அந்த லட்சியத்தை அடையிற நோக்கத்தோட மட்டுமே இருந்து தேர்றவா இப்படி செதுக்கப்பட்ட சிற்பம் பிரதிஷ்டான மகான்கள் நாம போற்றுகிறோம் மகான்கிற மகத் அப்படி சப்தத்துக்கு என்ன பேரு பெரியவானு பேர் மகான் அப்படின்னா பெரியவர் யாரு பெரியவர் வள்ளுவர் சொல்றார் செயற்கறைய செய்வார் பெரியார் சிறியார் செயற்காதவர் கஷ்டமான காரியமோ அறிது சாப்பிடுறது காலேஜ் படிப்பு சம்பாத்தியம் இது சாதாரண வாழ்க்கை பூச்சி எப்படி விளக்கு வெளிச்சதுக்காக போய் அதுலயே விழுந்து மறிச்சிடுவோம் அப்படி மீராபாய் சொல்றோகத்து நாக கஜூர மரியோரேங்கிறான் இது காணி பிறந்தேங்கிறான் நாக கஜுர ஜுர மரியோரே ஜோ காயா சுகத்து சே நாக நித் இந்த சரீரம் தெய்வீகமா இருக்கிறதுக்குத்தான் ஏற்படுத்தப்பட்டது அந்த பிரயோஜனத்தை அடையணும் அப்படின்னு உணர்ந்து அடைஞ்சவா அவ்வாயார் பாட்டு உண்டே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதை நம்முள்ள உணர்ந்தவா எத்தனை பேர் மானிடராய் பிறந்தாலும் கூன் குருடு செபுடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது காது கேட்காதவா கண் பார்வை குறைவா இருக்கிறவா அங்கஹீனம் உள்ளவா சித்த சுவாதீனம் இல்லாதவாளை பார்க்கும்போது நமக்கு என்ன தோன்றது நமக்கு ஒரு குறைச்சலும் இல்லையே பகவான் நன்னாதானே படைச்சிடலாம் நமக்கு என்ன கேடு கண் படைத்ததன் பயன் கண்ணால் கண்ணனை காண்பதுன்னு இல்லையா அதுக்கு தான் இந்த சரீரம் பகவத் சேவைக்காக தலையே நீ வனங்காயில் அப்பர் சுவாமிகள் லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார் இதுக்கு தான் இந்த சரீரம் படைக்கப்பட்டு அப்படி இல்லாமல் பண்ணும்போது என்னது துஷ்பிரயோகம் ஆடுறது அதே மீரா சொல்றா ஜோ காயா என்ன ஆகும் வைகுண்ட குச்சனியோரே வைகுண்டத்துக்கு போயிடுவேன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம் இருக்கிற இடத்த வைக்குண்டமா மாத்தி எல்லாரையும் வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போவேன் சொல்லலாம் வைகுண்ட குச்சலியோ ரே காயா ஹரி காஜன நித்ய கரியே ரே இதுக்கு என்ன பண்ணணும்ங்கிறதுக்கு அவ்வளே சொல்ற மிரா கே பிரபு கிரிதர நாகரு கிரிதரச்சரண கமல சித்தரியோ ரே சதா பகவானோட சரணத்திலையே உன் சித்திரத்தில் வச்சுண்டு சரணம்னா என்னன்னா கிருஷ்ணனோட பாதம்னு அர்த்தம் பகவானுடைய ஆச்சரணம் அவர் எப்படி நடந்து கொண்டாரோ உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் எப்பவும் சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக என்ன கஷ்டம் வேணாலும் படலாம் இதுதான் கிருஷ்ணாபத்தாரத்தோட மெசேஜ் மகிழ்வித்து மகிழ் நம்ம சுவாமி சொன்னது பேரும் ஆனந்தமாக இருக்கணும் அதுக்காக நம்ம என்ன வேணால் பாடுபடலாம் மலையை வேணாலும் தூக்கலாம் சமுத்திரத்தில் வேணாலும் குதிக்கலாம் பாம்பு மேலே வேணாலும் நிற்கலாம் அடுத்த வாளுக்கு நல்லது நடக்குமானால் என்ன வேணா பண்ணலாம் கிருஷ்ணாவதாரத்தோட மெசேஜ் இது அந்த ஆச்சரணத்தை நீ மனசில் நினைச்சுக்கோ கிருஷ்ணன் தியாகத்தோட சொருபம் அதை நினைச்சுக்கோங்க அப்படி யாரும் உணர்ந்து இந்த அக்ஷரதாமுக்கு போனா ஒரு சிம்பல் ஒன்று வச்சிருப்பான் பார்த்துன்னா தலையெல்லாம் இருக்காது தலை கால் எல்லாம் இருக்காது வெறும் இந்த உடம்பு ரெண்டு கை இருக்கும் ஒரு கையில ஒளி ஒரு கையில சுத்தியல் இருக்கும் இப்படி தன்னைத்தானே செதுக்கிறார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால உன்னை நீயே செதுக்கொண்டு நீ ஒரு சிற்பமாக விக்கிரகமாக ஆகு அப்படின்னு அர்த்தம் அதான் மெசேஜ் அதுக்கு அப்படி ஆகிறவா நம்ம மாதிரி கொண்டு மனுஷியானாம் சஹசிரேஷு அப்படின்னு சொல்லுவாள் ஆயிரத்தில் ஒருவர்னு சொல்றோம் நட்சத்திர ஒருத்தர் கோட்டியில ஒருத்தர் அப்படித்தான் நான் மாதிரி ஆக முடியும் இப்படி செதுக்கப்பட்டதாக உள்ள சுவாமி சிவலிங்கமூர்த்தி அப்படின்னு வச்சுப்போம் இதில் மந்திரபூர்வமாக பகவான் அவாகனம் பண்ணி கும்பிடுறோம் இன்னொன்று ஒன்று உண்டு திரும்ப ஸ்வயம்புலிங்கம்னு வேறு அது யாரும் செதிக்கிறது இல்லை சில மரத்தடிய வேர்ல பார்க்கலாம் சில கல்லில் விக்னேஸ்வரரோ சிவபெருமானோ ஆவிர் பிற்பா அந்த ரூபம் நல்லா தெரியும் அதில் அது மாதிரி இது ஸ்வயம்பு திருமேனின்னு சொல்லுவா பாண்டுரங்கனே ஸ்வயம்பு திருமேனிதான் செதுக்கிறது திருமேணிகள் யாராலும் செதுக்கப்படாது தியாகராஜ சுவாமி டங்கம்லாம் செதுக்கிறது டங்கம் ஒளி நாளும் செதுக்கிறது அப்படி பண்ணாத மூர்த்தி விடங்க மூர்த்தி தியாகராஜ சுவாமி அது மாதிரி நம்மெல்லாம் சாமானிய மனுஷாலாக கருங்கல் தரையாக தளமாக தூணாக நம்மள எத்தனையோ பேர் ஒத்தரோட ஆன்மீக உயர்வு கேட்டாப்ல அதுலேயே உயர்ந்து உயர்ந்து உயர்ந்து வாழ்க்கையுடைய பயனை உணர்ந்து அதன்படி வாழ தலைப்படுறான் பகவான் அடைகிறது ஒண்ணுதான் நம்ம வாழ்க்கையோட லட்சியம் அடைஞ்சிடும் அதுக்குதான் பிறந்திருக்க வேலையை முடிச்சுடும் ஒரு ஊருக்கு டூருக்கு அனுப்பிச்சிருக்க எதுக்கு போனோமோ அந்த அசைன் முடிச்சதுக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற எந்த பந்தமும் நமக்கு ஒட்டவே ஒட்டாதான் அனுபவத்தினால சொல்ற இப்படி இருக்கிறவா நான் சொன்னது மாதிரி செதுக்கொண்டு விக்கிரமா இருக்கிறவா ஸ்வயம்புலிங்கம் போல இருக்கிறவா யாருன்னா அவன் அவதார புருஷாள் நம்ம குருநாதர் மாதிரி உள்ள அவதார புருஷா அவ யார்னாலும் உருவாக்கப்படாத அவ அப்படியே இருக்கான் அவ்வளவுதான் அந்த கல்லுலேந்து லிங்கத்திருமேனு ஏன் உண்டாச்சு பாண்டங்கன் சுயம்புவா ஏன் உண்டானார் ஒரு மரத்தோட வேர்லேருந்து பிள்ளையார் ஏன் வெளியில் வந்தார் அப்ப அதுக்குள்ள பிள்ளையார் முன்னாடி இல்லையா அந்த கல்லுக்குள்ள சிவலிங்கம் இல்லையா எந்த மூர்த்தியிலேருந்து விட்டல் வந்தாரா அந்த மூர்த்திக்குள்ள ஈஸ்வர சாநித்தியம் இல்லையா இருக்கேன் நமக்கு கருணை பண்றதுக்கு வெளிப்போந்த திருவுருவம் நமக்கு கிருப்பை பண்ணணும் உருவம் எல்லாம் சிமெண்ட்னால பண்ணிருக்கான் செங்கலை உடச்சு உடச்சு வடிவம் பண்ணி சிமெண்ட் பூசி பண்ணிருக்கான் செங்கலையும் சிமெண்டையும் கீழ் வச்சா நம்ம நமஸ்காரம் பண்ணுவோமோ அதுதான் மூல பொருளா இருக்கு இது பண்றதுக்கு இப்படி வச்ச உடனே என்னன்னு பாண்டிருக்கார் பரமேஸ்வரன் இருக்கார் குருவாயப்பன் இருக்கார் முருகன் இருக்கார் தோன்றது அங்க செங்கல் சுமெண்ட்டை நம்ம பார்க்கறது இல்லை அப்ப நாம வணங்கணம்ங்கிறதுக்காக அப்படி ஒரு வடிவம் எடுத்துக்கொள்றார் பகவான் எங்கும் இருக்கிற ரூபம் இல்லாத ஸ்வரூபம் வரல புதுசா எங்கும் இருக்கிற அந்த பரபிரம்மே நமக்கு கருணை பண்றதுக்காக ஆவிர் ஒரு ரூபம் எடுக்கிறது வேறுல பிள்ளையார் வரார் கல்லுல சிவலிங்கம் வரார் புண்டலீகனுக்காக பாண்டயு திருமேனி சேவை சாதிக்கிறார் சால கிராம மூர்த்தியில மகாவிஷ்ணு இருக்கார் அப்படின்னா குருநாதர் அப்படி ஆவிர் பருமூர்த்தி சுயம் திருமேனி சாட்சாத்து பகவானே ஒரு பரம பக்தர் பழுத்த பழம் அவருங்கிட்ட சொன்னார் பகவான் வத்சு கூர்ம வரா அவதாரங்கள்லாம் எடுத்தார் காரண தீர்த்தரே சொல்லும் போது மத்ய கூர்மாதி ரூப சாதராங்கிறார் சாதரான்னு சொல்லுவா விழாவில் அப்படி பொண்ணோட போத்துறாள் அதான் சாதரா போத்துறதுன்னு சொல்லுவா மத்ய கூர்மாதி ரூப சாதரானா ஒரு காலத்துக்கு ஒரு ஒரு எடுத்து மேக்கப் போட்டு இறங்கி வந்துட்டாரா அப்ப என்ன அர்த்தம்னா இதை தாண்டினா ஏதோ ஒரு உருவம் இருக்கு அதுதான் அவரோட வாஸ்தவமான உருவம் அந்த பக்தர் சொன்னார் இப்படி நிறைய ரூபம் எடுத்துன்னு வந்தார் ராமனா வந்தார் கிருஷ்ணனா வந்தார் ஆதிசங்கர் வந்தார் அதுக்கப்புறம் போர் அடிச்சு போயிடுத்து வருகே எதுக்கு இப்படி மேக்கப் போட்டுப்பானேன்னு அப்படியே இறங்கி வந்துட்டார் அதுதான் நம்ம சுவாமியினர் என்ன ஒரு அனுபவமான வார்த்தை தான் தான் இருக்கிற இருப்பிலேருந்து அந்த பரஞ்சோதி வெளிப்பட்டது அது ஞானானந்த ஜோதி இது குருங்கிற அபிமானத்தில் சொல்றதில்லை அவெல்லாம் அனுபவிச்சவா சொல்கிறேன் அவ்வாறு அறிவார் அறிகின்றதனால் எவ்வாறு ஒருவருக்கு இசை விப்பது வேணர்நாதர் சொல்லி புரிய வைக்க முடியாது அனுபவத்தை ஜானுத்தினால்தான் தெரிஞ்சுக்க முடியும் அதை பாட வேண்டும் என்று பரமன் நினைத்துவிட்டால் பாரியும் கவி பாடுமே என்ன அழகான கீர்த்தனம் ஒரு பிரபல இசை மேதை அவர் அப்படி மேடையில் உட்கார்ந்து பாடினார்னா ஜனங்கள் அலை அலையா கூட்டம் வந்து ரசிக்கும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போறதே தெரியாது அவளுடைய சீடியோ அதெல்லாம் பிரமாதமாக வியாபாரமாக பேரை கேட்டு ஜனங்கள் வாங்கிட்டு போவா அப்படி பிரபலமான வித்வான்னு வச்சுங்க எத்தனை வருஷத்துக்கு ஒரு நாள் என்ன ஆயிடுறது அந்த குரல் ஓஞ்சி போயிடுறது பீம்சேன் இருந்தார் அபங்கம்னா அவர் ஞாபகம் வரும் குரலை கேட்ட உடனே உடம்பு சிலிர்த்து போய்டும் நமக்கு இன்னைக்கு பதிவு பண்ணி நான் குரலை கேட்கலாம் பாடுறதுக்கு அவர் இல்லையோ இல்லையோ எல்லாருக்கும் பொருந்தமே படுத்து மரியாதை செலுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய மேனின்னு வச்சுங்க குரல் எங்க போச்சு வரைச்சு போய் கல்லா கிடைக்கிறது உடம்பு அந்த இனிமையான குரல் எங்க போயிடுது யார் எடுத்துன்னு போனா யாருக்கு தெரியும் அந்த குரலாக சைத்தன்யமாக இருந்த ஈஸ்வர சக்தி எதுவோ எங்கிருந்து வந்ததோ அங்க லயம் ஆயிடுது நமக்குள்ள பாட்டாக இருக்கிறது பேச்சாக இருக்கிறது ஒருத்தருக்கு என்னென்ன திறமை இருக்கோ அந்த திறமையா இருக்கிறது பகவான் தானே அதை உணர்ந்துட்டா நாம பண்றதுங்கிறது இல்லையே செய்யறதுக்கு நாம கிடையாது பாட வேண்டும் என்று பரமன் நினைத்து விட்டால் பாறையும் கவி பாடுமேன்னு தெரிஞ்சு நிட்டா அதுக்கப்புறம் நான் ஒழிஞ்சு நீ ஆயிடும் அவ்வளவுதான் அதுலேயே அப்படியே வருது நம்ம திறமேங்கிறது ஒன்றும் கிடையவே கிடையாது எம்மசம்மா வந்து ஐநா சபையில போய் பாடணும் மகாபரிவால தரிசனம் பண்ணினா ஐநா சபையில பாடணும் நம்ம பாரத தேசத்திலேருந்து போறா நல்ல பக்திமதி நம்ம சனாதன தர்மம் நம்ம வைதிக தர்மத்தோட கலாச்சாரத்தை அங்க சொல்லணும் ராமர் கிருஷ்ணர் சிவன் நம்ப சரியா வராது அந்த இடம் எல்லாரும் ஏத்துக்கும்படியா இருக்கணும் ஆனா நம்ம தர்மத்தோடைய தாத்பரியத்தை அப்படி முத்திர குத்திர இருக்கணும் எப்படி பாட்டு பாடுறது பஜகோவிந்த பாட முடியுமா விஷ்ணு சாஸ்திரம் சொல்ல முடியுமா மீரா பஜன் பாட முடியுமா எல்லாரும் ஏத்துக்கிற அப்புறம் உன்னை பாடணும் நேர் பெரியவாட போய் கேட்டா பெரியவா அதுக்குன்னு ஒரு பாட்டு எழுதி கொடுத்த அகில கிருஜெத்ரீ மைத்ரீம் பஜத அகில கிருஜத்ரீ ஆத்மவேவ என்ன அழகான பாட்டு எல்லாரும் நட்புணர்வோடு இருந்தோ நட்புணர்வுக்கு காரணமான அந்த மித்திர சுவாவம்ங்கிறத மைத்ரீம்னு ஒரு ஸ்திரீ தேவதையா சொன்னார் மைத்ரியும் பஜத்தை நட்புணர்வு தோழமை உணர்வை வணங்குங்கள் தெய்வீகமா இருக்கு பாட்ட பாத் பாட்டு ஆனா எந்த ரிலிஜன்லயும் சாராம இருக்கு என்ன அழகான பாட்டு எல்லாரோட மனசையும் கொள்ளை கொண்டிருங்கோ அன்பு நாள் அகிலகிரு ஜேத்ரிய அப்புறம் அழகான வார்த்தா ஆத்மவதி பரான் அப்பி பசத்தை அத்தனை பேரும் உன்னுடைய ஆத்மஸ்வரூபமாக தவிர வேறாக பார்க்காதே தர்மத்தோட மெசேஜ் அப்படியே போட்டு அத்தனை பேருக்கு என்ன தவிர வேற யாருமே கிடையாது பொறாமப்படாதே இப்படி எல்லாம் எழுதி ஜனனியாகி அம்பாள் என்ன பண்றா யார் என்ன கேட்டாலும் ஜனகன் அப்படின்னா தந்தை யாரு பரமேஸ்வரன் அகில தயாளுங்கிற ஏக்கரவாழ்க்கெல்லாம் கொடுக்குற வள்ளல் பார்வதி பரமேஸ்வராவுங்கிறத அப்படி ஜாடையாக சொல்லிட்டாரு இது பாடுறது பாட்டெல்லாம் தயார் பண்ணிட்டு நான் தொண்டையெல்லாம் இது பண்ணிட்டு போனேன் அங்கே போனோடனே ஏதோ கிளைமேட் ஒத்துக்கலை பாட்டு சம்ஸ்கிருத பாட்டுங்கிறதுனால அது இங்கிலீஷில் இது பண்ணி அர்த்தம் எல்லாம் போட்டு காஞ்சி மகாபரிவாயித்தின் போட்டு எல்லாம் சர்க்குலேட் பண்ணியாச்சு அவ்வளோ பேருக்கும் ஐநா சபையில் அத்தனை பேரும் அசம்பிள் ஆகிடுவா பாடணும் இந்த தொண்டை கட்டி போயிடுது என்ன பண்ண முடியும் போஸ்டோன் பண்ண முடியாது என்னென்னமோ மருந்து தொண்டை எப்படி ஆயிடுத்து பாரு மாதிரி ஆயிடுது கட்டி போயிடுது காத்தாலும் சரியாக குடிச்சா ஒன்னுத்துக்கும் அடங்கல பேசவே முடியல அப்புறம் பாடுறது எங்க அங்க போய் அந்த சபையில வந்து நெருடா சதாசிவாசன கவலைப்படாத காப்பாற்றுவாரு பக்தி மேடையில் உட்காண்டா பாடணுங்கிற தருணம் வந்தது அனௌன்ஸ் பண்ண மை காணாச்சு பாடணுங்கிறத டபக்னு தொண்ட திறந்துடு நடந்தது நடந்த அதிசயம் பறையும் கவி பாடுமே பகவானோட சங்கல்பத்தினாக நடக்கிறது பகவான் ஆகிய குருநாதனோட சங்கல்பம் இல்லாமல் எதுவும் நடக்காது அந்த திட நம்பிக்கை வேணும் நமக்கு அதைதான் மகான்கள் வாழ்க்கையில் நமக்கு காட்டி கொடுக்கிறான் பாட்டமா ஆட்டமாட்டம் எல்லாம் ஈஸ்வர அர்ப்பணமாக அவர்கிட்ட இருந்து வந்தது அவருக்கே அர்ப்பணம் அப்படிங்கிற பாவனையில பண்ணும்போது வாழ்க்கை மெருகூட்டப்படுறது ஹரிதாஸ்வாமிகளுடைய பிரவச்சனத்துல எத்தனையோ ஊர்களில் பிரவச்சனம் பண்ணும்போதுனா அவர் அங்க சொல்றாருங்கிறத சுவாமி தபோவனத்திலேருந்து சொன்னதை கேட்டு சொன்னவா உண்டு மதுரையில் இருக்கிறத பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார் எல்லாரும் ரொம்ப ஸ்ரத்தையா வந்து முடிஞ்ச உடனே சௌராஷ்டிரா கம்யூனிட்டி அவள் வந்து நமஸ்காரம் பண்ணி குருஜி ரொம்ப நன்னா இருந்தது பிரவச்சனம் நிறைய மகான்களை பற்றி சொல்றேன் எங்கள் சமூகத்தில் நடன கோபாலநாயகி சுவாமிகள்னு ஒரு மகான் உண்டு அவர் மேலே நீங்கள் ஒரு அந்த சரித்திரத்தை நீங்கள் சொல்ல முடியுமா அவரோட ஸ்துதியை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி ஆனால் சரித்திரம் தெரியாதுன்னுட்டேன் நாளைக்கு அவளோட இடத்துல ஒரு சின்ன இடம் ஒரு சத்சங்கம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா அதுக்கு கூப்பிடுறா மறுநாளைக்கு புத்தகம் தருவோம்னா சரி புத்தகம் கொடுத்தா சரி குடும்பம் வாங்கி வச்சு மறுநாள் அதை படிக்கிறதுக்கு அவருக்கு அவகாசம் கிடைக்கல யாரோ பக்தர்கள் அப்படியே போயிடுச்சு கூட்டின்னு போறதுக்கு வந்துட்டான் அப்பதான் ஞாபகம் வந்தது அடாடா ஒருத்தரை பத்தி ஒண்ணுமே தெரியாம எப்படி பேசுறது இல்லையா ஒரு ஹாசியம் ஒண்ணு ராமகிருஷ்ணன் பரமம்சரை பற்றி பிரபனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருந்தா அவரும் ஒத்துணுட்டு இருப்பாவும் தெரியாது அவருக்கு பரமாம்சரை பற்றி ஒன்றுமே தெரியாது புஸ்தகம் ரெஃபர் பண்ணிக்கலான்னு நினைச்சிருந்தார் பார்க்க நேரம் இல்லை அந்த சந்தர்ப்பத்துக்கு போயிட்டார் போயிட்டு காலடியில் சிவகுரு ஆரியாம்பாள்னு இருந்தால் அவளுக்கு பரமேஸ்வரன் ஆதிசங்கராக பிறந்தார்னு ஆரம்பிச்சு ஆதிசங்கர சரித்திரத்தை ஃபுல்லாக சொன்னார் ரெண்டு மணி நேரம் டைம் ரெண்டு மணி சொன்னார் எல்லாரும் பார்க்கறேன் என்ன டாபிக் தெரியலையா அவருக்கு எப்படி சொல்லிகிட்டே இருக்காரு முடிச்சுட்டு அவர் எப்படி ஒரு மகானோ அது மாதிரி ஒரு மகான் ராமகிருஷ்ண பரபர் முடிச்சிடார் சப்த்டு தெரியல இவர் அப்படி பண்ணல பார்த்தார் ராமசங்கீர்த்தனம் பண்ணினார் அவர் பாட்டே உண்டு ஆண் கொண்டு வருவன் வந்தான் நட்டன கோபால நாயகி ஆனான் தபவனத்தில் அவரோட படமே இருந்தது தாடி வச்சு கபீர் தாசர் மாதிரி இருக்கும் திருவுருவம் திருமன் போட்டு இருப்பார் ஆண்டாள் மாதிரி சாய கொண்ட போட்டு இருப்பார் ஒரு கோபி பாவத்தில் இருந்து பக்தி பண்ணினவர் சௌராஷ்டிரா குலத்தை சேர்ந்தவர் முதல்ல சுப்பிரமணிய சுவாமியிட்ட பக்தியோட இருந்து முருகனோட தரிசனம் கிடைச்சு முருகன் வந்து உன்னுடைய சம்ஸ்காரத்துக்கு உனக்கு ஹரிபக்தி பண்ணுன்னு முருகனே குருவா இருந்து அனுகிரகம் பண்ண வைஷ்ணவ சமீத கிருஷ்ண பிரேமி சரித்திரம் எழுதிருக்கான் அதுக்கப்புறம் ஹரிபக்தி பண்ணி அவருக்கு கிருஷ்ணன் அபயகஸ்தத்தை காட்டி உட்காண்டிருந்தாராம் யார்ட்டையும் ஒன்னும் பேசல முடிஞ்ச உடனே சுவாமி சொன்னாராம் மதுரையிலே தாச நட்டனகோபால நாயகி சுவாமி சரித்திரம் சொல்றார் சுவாமி இங்கே சொல்லி அங்க உபன்யாசம் முடிஞ்சது அவள்லாம் அப்படி கரகோஷம் பண்ணினா என்ற குருஜி ஒண்ணும் தெரியாதுன்னு இப்படி சொன்னே நாங்க கொடுத்த புஸ்தகத்தில் இருக்கிற தகவலுக்கு மேலும் அத்தமா இருந்ததுன்னா நான் என்ன சொன்னேன்னு கேட்டாரான் அப்ப அந்த அந்த குரு கிருப்ப என்ன பண்ணாது பாறையும் கவி பாடுமே தான் அனுபவத்தினாலும் எழுந்த பாட்டு அது அந்த பரபிரம்மஸ்வரூபத்தை மனசுக்குள்ள நினைச்சேன்னா என்னவெனா நடக்கும் அத்தனை கலைகளும் அத்தனை செயல்களும் அவருக்கே அர்ப்பணம் அந்த கீர்த்தனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு அந்த பரபிரம்ம்கிற ஸ்வரூபத்தை அத்தனை நிலைகளும் அவன் திரு விளையாடலே ஆக்கல் காத்தல் அழித்தல் அத்தனை நிலைகளும் அவன் திருவிளையாடலே சிருஷ்டிஸ்திதி லயம் பண்ணக்கூடிய சாட்சாது பிரம்மமேதான் அது அவன்றிணுவ அசையவும் முடியாது அதுதானவன் ஒரு சமயம் சாமி இங்கோ கிளம்புறார் வண்டி ஓட்டுறவர் அது கைங்கிரி பக்தர் வரல அப்ப நாமாஜி பூர்வாசிரமத்தில் தண்டபாணி பாகவதர் குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் அப்ப ஹரின்னு அழைக்கப்பட்டு இருந்தார் அவ பக்தாளா நிக்கிறா சுவாமி வண்டி எடுப்போம்னு சொல்லிட்டாரா குருஜியை கூப்பிட்டு அவரும் வண்டி டிரைவ் பண்ணி போயிட்டார் தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு ஊர்ல போய் பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு வந்திருக்கா ரொம்ப சந்து பந்து மார்க்கெட்டெல்லாம் இருக்கிற பகுதியில எல்லாம் கார் போயிருக்கேன் இவர் ராமாஜி பயந்துட்டார் இவர் வண்டி ஓட்டுற தெரியாதே எப்படி சுவாமியை வேற வச்சிருந்து போறாரு போயிட்டு வந்த விட்டு பால்ய சிநேகிதாடு இல்லையா அதனால என்ன ஹரி எப்படி வண்டி ஓட்டினே நீ சுவாமி வேற வச்சுன்னு ஓட்டுறிய உனக்கு ஓட்ட தெரியாதே வேகமா எடுத்துட்டிய வண்டியே இந்த பிரபஞ்சத்தையே சிருஷ்டி பண்ணி பரிபாலனை பண்ணி தனக்குள்ள லயம் மன்னிக்கிற பிரம்மம் என் பக்கத்துல உட்காண்டிருக்கு அவன் திருவிளையாடலே அவன் அன்றி அந்த பூர்ண நம்பிக்கை ஒரு ஒரு செயலும் ஒரு ஒரு பண்றார் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த எண்ணம் எண்ணமா இருக்கக்கூடாது அதுல உறுதியா இருக்கணும் இருந்துருத்துனா சுவாமி ஆட்கொண்டு பகவான் அப்படிங்கிற சுரூபம் இப்போ நம்மளோட குணங்கள்னா நல்ல மனுஷந்தா சார் அப்பப்போ கோவப்படுவார் அப்புறம் என்னென்ன வெள்ளு வெள்ளுன்னு விழுவார் கடைசதெல்லாம் தூக்கி அடிப்பார் யார் வாயில் வந்து விட திட்டுவார் இப்படிலாம் சொன்னால் நமக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் இந்த மாதிரி குணங்கள்லாம் இல்லாமல் நம்மளால எத்தனை பேரால இருக்க முடிகிறது எத்தனை நிமிஷம் இருக்க முடிகிறது முடியல பலவிதமான அவ குணங்களோட நாம இருக்கோம் சாதாரண மனுஷாள் பகவான் சொல்லும் போது குணங்கள் என்ன அன்பு கருணை அருளமை தீமை ஞானம் ஐந்து அவன் பொருளே அன்பு நாங்கள்தான் அன்பா இருக்கோம் எப்பவாவது அவர் எப்பவுமே அன்பு கருணை தகுதி உள்ள வாழ்க்கை காட்டுறது அன்பு தகுதியே இல்லாட்டாலும் காட்டுறது கருணை அன்பு கருணை அருள் எங்கேயோ இருக்கிற இங்கே இருந்து நினைச்சாப்புற கிருப பண்றது அமைதி அவன் பொருளே இதெல்லாம் அவருடைய கஜானால என்ன பண்றோம் ரெண்டு இது உண்டு அர்த்தம் செந்தமிழ்ல அத்தன் பகவான் அர்த்தம் எல்லாருக்கும் தந்தையா இருக்கிற இறைவன் அத்தனையும் அத்தனையும் காட்டிடுவான் அதுதான் அவன் தொழிலே அத்தனையும் அள்ளி அள்ளி கொடுத்துடுவாரான் அப்படிப்பட்ட சுவாமி இருக்கும்போது நமக்கு என்ன கவலைங்கிற அறியாமையால் இருள் அகத்தினு சூழ்ந்திருக்க என்ன அறியாம இப்படி கஷ்டப்படுறேன்னு இப்படி இருக்கே அப்படின்னா பகவானுடைய நினைவு குறையறதுனால கஷ்டம் கஷ்டம் வரும்போது நினைவை ஜாஸ்தி பண்ணிக்கணும் அவ்வளவுதானே அறியாமையால் இருளகத்தினோ அவ்விருள் தன்னை ஓட்டி அவன் அருள் தன்னை ஊட்ட நக்ஞான இருட்ட விரட்டி அனுக்கிறகத்தை ஊட்டுறதுக்கு அவனே ஞானானந்தராய் வந்தான் ஞானத்தை ஒழி வீச ஞானானந்த ராணான் அத்தனை பேருக்கும் வாரி வாரி கொடுக்கிற மோனத்தில் ஒளி வீசும் மோனானந்த ராணா அப்படியே ஒரு அமைதி மகா மௌனம்னு சொல்லுவார் அந்த நிலை குருநாதர்கிட்ட போனா மனக்குரங்கு அடங்கிடுபார் கிவாஜா அவர்கள் அந்த இடம் அந்த சன்னிதானத்துக்கு போனா நிச்சலமாயிடும் மனசு அப்ப ஏற்பட்ட நிலையில இருப்பார் குருநாதர் மோனத்தில் ஒளி வீசும் மோனானந்த அகத்தினில் குடி கொள்ளும் அருளானந்த அவனே ஹரிதாசன் ஜீவனின் பொருளானா அப்ப பூமியில் அவதாரம் பண்றதும் குருவை தேடி போறதும் இதெல்லாம் லீல போய் தேடி அடைய வேண்டிய வஸ்துவாகவே தான் இருக்கார் ராமச்சந்திர பகவான் வசிஷ்டத்தை குருகுல வாசம் பண்ணினது போலவும் கிருஷ்ண பகவான் சாந்திமணி மகரிஷியிட்ட குருகுலவாசம் பண்ணினது போலவும் சாட்சாத் ஈஸ்வரனே ஆனா ஆதிசங்கரே வேத அத்தியனம் பண்றதுக்கு பாடசாலைக்கு போய் மூணு வருஷம் இருந்தது போலவும் சக்தி நிபாதமுற்று கிளம்பி போனார் சுப்பிரமணியம்ங்கிறத நாம பார்த்தோம் வீட்டை விட்டு ஓடி போடுறவா கதையெல்லாம் நிறைய பேர் நிறைய தெரியும் நமக்கு கதையெல்லாம் ஆத்துல கோச்சிண்டு ஓடி போடுவான்னு நிறைய கதையெல்லாம் கேட்டிருக்கோம் அப்பா தட்டினார் அம்மா தட்டினார் அண்ணா தட்டினார் இனிமே வீட்டு பக்கமே வரமாட்டேன் ஓடி வந்துட்டேன் வாழ்க்கையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் மெட்ராஸ்க்கு வந்திருந்தேன் எனக்கு வந்து ஹோட்டலில் வேலை செஞ்சேன் பெட்ரோல் பங்கில் வேலை செஞ்சேன் மளிகை கடையில் வேலை செஞ்சேன் இப்படி பண்ணினேன் வாழ்க்கையில முன்னேறினேன் இன்னைக்கு நான் ஒரு கோட்டீஸ்வரன் அப்படின்னு உடனே பேட்டி எடுத்து படம் எல்லாம் போடுவான் எதுக்கு ஓடி வந்தா வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற ஒரு தீவிரத்தோட வீட்டில் இருக்க முடியல டோஸ் வாங்கி தாங்க முடியல ஓடி வந்துட்டா வந்து ஒரு பெரிய பணக்காரனாகணும் இல்லை ஒரு பெரிய விளையாட்டு வீரனாகணும் இல்லை ஒரு பெரிய சினிமா ஸ்டாகர்னும் என்ன துறையோ அவ துறை அதில் முன்னேறி அவ அதை அடைஞ்சுட்டாங்கிறத காட்டுறது எதுக்காக வெளியில் வந்தாலும் வந்து அந்த துறையில் தீவிரமாக முன்னேறினதுனால அதை அடைஞ்சா இதெல்லாம் லௌகீக விஷயம் அல்பம் இந்த வீட்டிலிருந்து விலகி போறவா நம்மள மாதிரி உள்ள சாமானிய ஜனங்கள் லௌகீக வஸ்துக்களை குறி வச்சுட்டு போறோம் அதை அடைஞ்சிடுறோம் மகான்கள் இந்த வீடுங்கிற சிறையிலேருந்து வெளியில போறா எதுக்குன்னா வீடுங்கிற வீடு பேரை அடைகிறதுக்காக வீட்டிலிருந்து வெளியேறி வீட்டுக்காக வீட்டுக்கு போறது பாண்டங்கனோட வீடு அந்த வீட்டுக்கு வீடு பேருங்கிற மோட்சம் அடைகிறதுக்கு வீட்டை வீட்டுக்கு கிளம்பினாரான் அந்த குழந்தை எந்த லட்சியத்துக்காக போறமோ அந்த லட்சியத்துல உறுதியா இருந்தா நிறைவேறி விஷயத்துக்கே இருபது வருஷம் சொல்றான் தெய்வீகமா ரொம்ப சிரமம் இல்லையா மகான்கள் நம்ம உழைக்கிறது இல்லையே தவிர ரமண பகவான் எதிர்க்க ஒருத்தர் பாடினாரான் பாடு கேட்டுருப்பேன் உமதடிமையே நம் நந்தனார் பாட்டேன் சொன்னார்த்தி சுலபம் நான் பிரம்மத்தை உணர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு ஒருத்தங்க ஒண்ணும் பண்ணாதே அவ்வளவுதான் நீ எதையோ தேடி போறதுக்கான விஷயம் இல்லையே நீ அடைய வேண்டிய வஸ்துவா நீயே தானே இருக்க அப்ப நீ செயலற்றிருமூல ரொம்ப அழகான வார்த்தை செயலற்று இருக்க சிவஞானம் உண்டாகும் சிவானந்தம் உண்டாகும் செயலற்று இருக்க சிவானந்தம் உண்டாகும் செயலற்று இருப்போர் சிவயோகம் தேடார் செயலற்று இருப்போர் ஜத்தோடு கூடார் செயலற்று இருப்போர்க்கு செய்தி உண்டாமே அப்படின்னார் செயலற்று இருந்துட்டா எனக்காகவும் எதுக்காகவும் நான் எதுவும் செய்யாமல் இருக்கிறேனு அந்த சும்மா இருங்கிற நிலை சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே அருணகிரிநாதர் சொன்னாரே அந்த நிலையில எண்ணமும் இல்லாமல் நம்ம சுவாமி சொல்றார் பேசாமல் எண்ணாமல் நினையாமல் இருந்து விடுங்கிறார் அத்தனையும் குருநாதன் ட ஒப்படைச்சுட்டு நிச்சலமா ஆனந்தமா இருக்கிறது அப்படி செயலற்று இருக்கிறது அப்படிங்கறத அவளுக்கு சிவானந்தம் உண்டாகுங்கிற செயலற்று இருந்துட்டா சிவஸ்வரூபமாகி சிவ ஆனந்தம் உண்டாயிடும் சிவயோகம்ங்கிறத கடைப்பிடிச்சுதானே இது வர்றது இந்த சிவானந்தம் வந்துட்டா அப்புறம் சிவயோகத்துக்கு ஏன் போறான் வேண்டாமே மொட்டமாடிக்கு வந்தாச்சு படியில என்ன வேலை செயலற்று இருப்பார்க்கு சிவானந்தம் உண்டாகும் செயலற்று இருப்போர் சிவயோகம் தேடார் அப்புறம் என்னன்னா செயலற்று இருப்போர் ஜெகத்தோடும் கூடார் யார்ட்டையும் அவ பழக மாட்டான் அவ வாட்டு திருப்பான் அப்படி இருந்தால் செயலற்று இருப்போர்க்கு செய்தி உண்டாமே இந்த மாதிரியான ஆசாமிகளை செலக்ட் பண்ணி இவா மூலமா தான் பகவான் நமக்கு மெசேஜ் கொடுக்கிறாருங்கிற தேவ போஸ்டர்ல போடுவாள் அதான் இது அந்த தேவனோட செய்தி உள்ள வரணும்னா இங்க உள்ள காலியா இருக்கணும்னா இந்த ஹால் காலியா இருந்ததுனால அது சாத்தியமாச்சு இங்க புரோக்ராம் நடந்தா எப்படி வர முடியும் வர முடியாது அப்ப தன்னை காலி பண்ணி அந்த இடத்துல பகவான் வந்து அமர்கிறார் அப்படிங்கிறார் திருமூலன் அப்ப லௌகீக சிந்தனை இல்லாமல் எதற்காக பிறந்தோமோ பிறவி பயனை அடைவது குருநாதர் அடிக்கடி சொல்ற வார்த்தை அப்படின்னா என்ன பண்ணணும் அண்ணா திட்டினார் ஒரு லீல அண்ணா கோச்சினார் போய் உட்காந்துட்டு அடுத்த வேலை காத்துக்கு வந்து மூரஞ்சாஞ்சு அப்படிப்படாத நம்ம சமாச்சாரம் கிளம்பி போயிட்டார் ஒரு ஜோதி வழி காட்டித்து சரித்திரம் பத்து பதினஞ்சு நாள் நடையம் அவர் இருந்த இடத்துல இருந்து மங்களாபுரியிலேருந்து பதினஞ்சு நாள் நடையான் பண்டரிபுரம் பண்டரிபுரத்துக்கு நடந்துண்டும் பாடிண்டே போறதுதான் அந்த வாரக்கறி பஜனைன்னு சொல்ற அது இப்ப சரியா நம்ம அந்த சந்தர்ப்பத்திலே இருக்கோம் முந்தா நேற்று தான் ஆலந்திலேருந்து ஞானேஸ்வர் அவருடைய ஸ்ரீபாதுகை பல்லக்கில் ஏறி கிளம்பி லட்சோப லட்சம் பக்தாளோட அப்படி கிளம்பி பண்டறிபுரம் பயிர் நேத்துக்கு ஜெகத்குரு துக்காரா மகாராஜோட கிளம்பி லட்சோப லட்சம் பக்தாளோட பாடிண்டே பண்டறிபுரம் பயிர் முப்பதாம் தேதி இந்த மாசம் ஏகாதசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தசமி அன்னைக்கு சாயந்திரம் இந்த சமுத்திரமும் அந்த சமுத்திரமும் ஒன்னு சேர்ந்து அப்படி பண்டறி அப்படி என்கிட்ட ராகம் ஜே ஜே ஜே ஜெ ஜேன்னு இந்த வார்க்கை யாத்திரையை பத்தி நமாஜிட்ட சுவாமி சொல்லி சுவாமி நடந்து பண்டரிபுரம் போயிருக்கேன் அது மாதிரி நாமளும் நடந்து பஜனை பண்ணிட்டு பண்டரிபுரம் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் சுவாமி கூட வரும் சொல்லியிருக்க அந்த யாத்திரை எப்ப ஏற்பாடு பண்ண போறோமோ இன்னைக்கு சுவாமி நம்மளோட வருவார் அதுக்கு கால் நடக்க பழகிக்க வேண்டாமா சென்னையிலேருந்து தப்போ உனது பாத யாத்திரை வருவோம்னார் அப்படி வாழலாம் மண்டலியில பஜனை பண்ணிட்டு பாத யாத்திரை போயிருக்கா மெட்ராஸ்ல இருந்து பண்ணிட்டு அதுலயே ஒரு ஒரு எத்தனையோ அனுபவங்கள் கிடைச்சிருக்க சுவாமி தோன்றா துணையாக கூட இருக்கார் அப்படிங்கறத உணரும்படியான அனுபவங்கள் அவரை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சுட்டா போற நெருங்கி வந்து பத்தடி வைப்பாரு கிட்ட வருவாருன்னு அப்படி இந்த குழந்தை அவரோட ஊர்ல இருந்து நடந்து வயிற்கார் ஹரிநாமமே கூட வச்சுணும்னு நாம தானே துணை நமக்கு வேற என்ன துணை அவரே ஒரு சுவாமியுடைய ஒரு பிரசங்கத்துல அருள் மொழியில அகஸ்தியர் பாட்டு சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அகஸ்தியர் பெயர்பட்ட ரிஷி ராமச்சந்திரன் மூர்த்திக்கு ஆதித்திருபதேசம் பண்ணினவர் இல்லையா அவர் வந்து அவர் பாடினத சுவாமி கோட் பண்றார் ஹரிநாமத்திலே பிரபுநாமத்திலே ஒரு பித்தனை போல் நான் நர்தனமாடிடும் நா எழுதுவோம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரிஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரிஹரிஓம் ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரிஹரி ஓம் ஹரி உரு பித்தனை போனமாடிடும் ஹரிஓம் ஹரிஓம் ஹரி ஹரி ஓம் ஹரிஓம் ஹரிஓம் ஹரி ஹரி ஓம் இந்த நிலைமைக்கு மகான்கள் இயங்கிறாளா நாமாவில் பித்து பிடிச்சு மக்னமாகி இருக்கணும்னு சதாசிவிரமேந்திராள் மகா பண்டிதர் வேத வித்வான் மடத்தில் இருந்த பொழுது பரமசிவேந்திராள் மகா காஞ்சி பிரிவா அவர் அவருடைய சிஷ்யராக மடத்தில் இருந்தபோது பாண்டித்யத்தினால அப்படி யாரா வந்துட்டா என்ன பிடிச்சிருக்க தர்க்கம் தெரியுமா வியாகரணம் தெரியுமா ஒரு ஸ்லோகம் சொல்லு அப்படின்னு எல்லாரையும் விழுக்கிறது இவருக்கு தெரிஞ்சவளவு விஷயம் யாருக்குமே தெரியாது சிவராம கிருஷ்ணன்னு பூர்வாசிரமன் ஆமா அவருக்கு விஷயம் தெரிஞ்சவா தெரிஞ்சவராக இருக்கிறதுனால வந்தவாளெல்லாம் போட்டு நோண்டி பார்ப்பார் எல்லாம் மாட்டின்றுவா அவரிகாசம் பண்ணிடுவார் மனசு வெறுத்து போய் எல்லாரும் ஏதோ உங்களை தரிசனம் பண்ணலான்னு வரும் சுவாமி இவன் வாசல்லே உக்காண்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான் அவர் குரு வந்து எப்ப பார்த்தாலும் ஈஸ்வரன் அமாவே சொல்லிட்டு இருப்பார் இவர் இங்க வந்துட்டார் சிவராமகிருஷ்ணன் மடத்துக்கு வந்துட்டார் அங்கே இந்திர சரஸ்வதிங்கிறது தானே நாமம் அதனால சதாசிவ பிரம்மம்ங்கிற நாமம் இருந்திருக்கணும் சதாசிவ பிரம்மேந்திர சரஸ்வதினு நாமம் இருந்திருக்கோம் அவரை கூப்பிட்டு ஏ சதாசிவா அவன் வாய் அடைக்காதான்னு கேட்டாரான் அன்னைக்கு அடைச்ச வாய் தான் அப்புறம் திறக்கவே இல்லை கடைசி முட்டுக்கும் மௌனியா இருந்துட்டார் ஆனந்தமா இருந்தோம்னா பேசுறதுக்கு தோணாது ஏதோ ஒரு மகானோட அதிர்ஷ்டானத்துக்கு போறேன்னா அங்கே சத்து நேரம் அப்படியே கண்ண மூடி தியான மண்டல் வெளியில வந்துட்டா யாராவது சட்டுன்னு பேச முடியாது பார்க்கலாம் ஆனந்தமா இருந்தா பேச முடியாது பேசாமல் இருந்தா ஆனந்தமா ஆயிடலாம் அப்படியே பண்ணிக்க வேண்டியதுதான் பேசுறதை நிறுத்த நிறுத்த எண்ணம் குறைய குறைய அப்படியே மனசு அடங்கி போன நிலையில இருக்கார் அந்த நிலையில கூட மனசரே பிரிசஞ்சலரே அந்த நிலையில நாமசங்கீர்த்தன்தான் பிரம்மநிஷ்டரா இருந்த நிலையில கூட படியலாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தின்னு பேர்பட்ட பிரம்ம ஜானிகள் கூட நாமசங்கீர்த்தனத்துக்கு கொடுத்துடுறா தன்னை அப்ப நம்ம சுவாமி வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் பஜனை நடக்கிறது அபங்கம் பாடுறோம் நம்ம விட்டனுங்கிற வார்த்தை சொல்றோம்னா மூலகாரண சுவாமி யார் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னா இந்த பாண்டங்களை பார்க்க போறார் நாம அப்படி தானே தோணே ஒருத்தர் சொல்லவே சொன்னாராம் இப்படி சாமி நடந்து போச்சு பசி நேரத்துல ஒரு குடிசை தெரிஞ்சது ஒரு சின்ன விளக்கு எறிஞ்சிகிட்டு இருந்தது உள்ளே போனவொன்னே ஒரு வயசான பாட்டியமாக இருந்தால் சுவாமி பசிக்கிறதுன்ற உடனே தயிர் சாதம் இருக்குது சாப்பிட்ற கொடுத்தா சுவாமி சாப்பிட்டது அப்படியே கொஞ்சம் நடந்து வந்த களைப்புக்கு ஓய்வு கொண்டது கண்டத்திறந்து பார்த்தா குடிசையை காணம்னாராம் சுவாமி சொன்னதாகவே ஞான ஒளியில் இருக்கிற விஷயந்தான் இது மாதிரி அனுபவம் நடந்திருக்கோ இன்னும் அப்பர் சுவாமிகளுக்கு நடந்திருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நடந்திருக்கு கூர்மதாசருக்கு நடந்திருக்கு அப்ப தன்னை தேடி வர்ற குழந்தைய விட்டலன் அழைச்சுக்கிறான் விஷயம் அங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே சாதுக்கெல்லாம் வார்கரி போவா கால கஜைய கட்டிண்டு ஏக்குத்தாரோட சிப்ளாவோட பஜனை வெண்டு போவாத்த பண்டிச ஜ ரேியட்டோோோப ரகுமாயி படிய தம்புரு பாயரு தம்புரு பாயுரு தம்பரு பாயரு தம்புரு பாயே குரு மோகன விட்டல वरी ना चुनिया वरी ना चुनिया पंडरी இப்படி பாடிண்டு பக்தால் போறது மாதிரி இந்த குழந்தை பாடி போறது கடைக்கிற நடத்த ஆகாரம் ஆர்க்கரை யாத்திரை இன்னைக்கு இப்படிதான் நடக்கிறது என்ன கிடைக்கிறதோ ஆகாரம் நம்ம மாற்றி இது தொட்டுக்கிறதுக்கு இல்லையா உப்பு போறலையோ புளிப்பாக இருக்கேன்னு நம்மளாம் சொல்கிறோமே அங்கே என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டு தான் ஆகணும் போர்வையெல்லாம் துவக்கலையா சத்தம் போடுவோம் வெறும் தரையில் படுத்துக்கணும் ஒரு இருபது நாள் வாக்கை யாத்திரை போயிட்டு வந்துட்டா நமக்கு மனசில் ஒரு வைராகியமே கூட வந்துடும் காப்பி டீ எல்லாம் நினைச்சே முடியாது டீங்கிற பேரில் ஒரு வஸ்து கிடைக்கும் சூடாக இருக்கும் வெந்நீர் மாதிரி இருக்கும் காப்பியெல்லாம் மறந்துடணும் நான் தான் சொன்னேன் இந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு ஒருத்தர் கேட்டாங்க சாப்பிட்றதுக்கு சரியான ஆகாரம் கிடையாது படுத்துக்கிறதுக்கு வசதி கிடையாது குளிக்கிறதுக்கு ஜலத்துக்கே பிரச்சனை கால் பக்கெட் தண்ணியில் எல்லாம் முடிச்சுட்டாகணும்ண்ண எந்த சௌகரியமும் கிடையாது ஆனால் இந்த இருபது நாள் நம்ம அனுபவிச்ச ஆனந்தத்தை எங்கேயுமே அனுபவிக்க முடியாது அப்ப இதெல்லாம் ஆனந்தத்துக்கு காரணமே இல்லை நிரூபணம் பண்ணுற யாத்திரை பண்ணுற யாத்திரை அப்போ நடக்க ஆரம்பிச்சதுதான் அந்த திருவடி தேசம்பூரா நடந்திருக்கு சாமியுடைய திருவுருவம் பார்த்தேனால அந்த ரெண்டு பாதமும் அப்படி முட்டியிலேருந்து திருவடி வரல அந்த தேக்கு மர கடைசல் மாதிரி அப்படி ஜம்முன்னு இருக்கும் நடந்து நடந்து நடந்து வைரம் பாஞ்ச திருமேனே அது அந்த திருவடிகள் அப்படிப்பட்ட திருவடிகள் அது கடைக்கிற மண்ணில் படுத்துக்க வேண்டியது ஆகாசமே கூரை ஏகாந்த மாசம் அப்படி ஒரு வயிறாக்கு மேற்பட்டு அந்த வயசுல பன்னெண்டு வயசுல கணுமணிமே ஆத்த விட்டு துகாரா மகாராஜ் ஆகாஷ மண்டபம் பிருத்திவி ஆசனங்கிறார் ஆகாசமே மண்டபம் பூமியே ஆசனம் ஆகாரத்துக்கு என்னன்னா பகவன் நாமாவே ஆகாரம் இன்னொரு அபங்கத்தில் சந்தான் சே போஜன அமிர்தான் பசிதாக தூக்கம் தெரியாது இப்படி நடந்து நடந்து நடந்து அந்த குழந்தை பண்டறிக்கு வந்துடுச்சு துக்காரா மகாராஜ் சொல்றாரு வந்துட்டோம் பண்டிகை போறதுக்கு என்ன பாவலோ பண்ட பாவலோ பண்டி பாவலோ பண்ட பண்ட வைக்கு புவனோ பண்ட வைக்கு புவனோ பண்டி வைக்குண்டோ பண்டி ஆஞ்சா ஆஜா ன்ய ஆஜ வைகுண்டம் இன்னை என்னைக்குண்டிபுரத்தை பாதம் வச்சோமோ அந்த தினம் ஒரு பொன்னாளுங்கிற தன்ய தினந்தோங்க பாவலோ பண்டறிபுரத்துக்கு வந்துட்டா அந்த ஊர் பூரம் ஒரே நாம கீர்த்தனமா ஒழிச்சு இருக்கும் எங்கே பார்த்தாலும் நாமாவளி தான் சாதாரண நாளில் போனாலே ஒரு ஒரு மடத்துலையும் நீங்கள் பஜனை பார்க்கலாம் ஆஷாட கார்த்திகை நேரத்தில் போயிட்டுலாம் அதை தவிர ஒன்றும் கிடையாது நாமாச்சா பஜாறு பண்டரின்னு பார்க்கலாம் அத சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணி கிரமம் இருக்கு சந்திரபாகாவில் ஸ்நானம் பண்ணிட்டு சாதுக்களெல்லாம் தரிசனம் பண்ணி கஷேத்திர பண்ணி கோவில் வாசல் நின்று பகவானை பாடிட்டு அதுக்கப்புறந்தான் ரங்க மண்டபத்து வழியாக உள்ள போனோம் இப்போ எப்படின்னா சுவாமி காலத்தில் அவர் அனாதி வஸ்து எந்த காலத்தில் போனாரோ அவருக்கு தான் தெரியும் இப்பெல்லாம் நம்ம போகிறத இது மாதிரி பிரதட்சிணம் எல்லாம் பண்ணி கோவில் வாசல்ல பஜனை பண்ணிட்டு வாசல்ல இருக்கிற நாம தேவர் எதுக்கு இருக்கிற சோகா மேளா மகாராஜ் இவ்வாறு சாதுக்களை தரிசனம் பண்ணிட்டு ரங்க மண்டபத்தில் பஜனை பண்ணிட்டு அப்புறம் உள்ள போய் சுவாமியை பார்க்கணும் அதுதான் கிரமம் அந்த கோவில் வாசல்ல அப்படி நின்று பாடுறத ஞானேஸ்வர் மாவுலி தேவாட்சிய துவாரி உபா கஷணியச்சி தவாரி உபா கணவரி चारी साधी मुख्य चारी साधी हरी मुख्य मना हरी मुख्य मना पुण्च गणना कोण करी हरी मुख्य मना हरी मुखे मना पुण्या गणना कोण करी वी द्वार उभा क्षण देव ஒரு கஷணம் நின்னு பாடினா போறோம் சத்துருவித முக்திகளே கிடைச்சிடுவா எத்தனை புண்ணியம் கிடைக்கும் யாருக்கு தெரியும் போகமாட்டேங்கிறது கம்ப்யூட்டர் அத்தனை புண்ணியம் புண்ணியாச்சா கோணக்கரி ஒண்ணு பரிசிரமப்படாமல் பலன் கொடுக்கறதுக்கு ஒரு சாமி இருக்கார் உள்ள குடும்ப வாழ்க்கையிலே இருந்துக்கோ உன்னுடைய காரியம் இல்ல பாத்துக்கோ ஒன்னும் வேத சாஸ்திரங்கள் வெளியில நின்று கொண்டு எந்த ஒரு பகவானோட பெருமையை சொல்றதோ அந்த பகவான் கைய பிடிச்சு உன் உள்ள குட்டின்னு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதேவர் சொல்றார் இது ஏதோ என்னோட சொந்த கல்பன இல்ல வேதவியாசர் சொன்னத சொல்றேன் பாண்டி குந்திங்கிற ஒரு பக்தையே ரட்சிச்சானே பகவான் மகாபாரத சொல்லலையா நாமா அப்படி சொன்னா நீங்க மட்டுமில்ல கோட்டிக்குல்லா உத்தார அப்பேற்பட்ட நாம கேந்திரம் இல்லையாது நாமகே நகரி வைகுண்ட பண்டரின்னு பண்டரி மகிமே பாடிண்டே இருக்கலாம் அந்த சந்திரபாக கரித்தசே பாப்ப பங்காங்கிற துகாராஜ் மாய அங்க என்ன பண்ற போய் சந்திரபாகா என்ன பண்றது காரியம்னா அத்தனை பேரோட பாபத்தை பங்கம் பண்றது வர்றவாருட பாபத்தை சுத்தம் பண்ணி அனுப்புறது கண்ணால பார்த்துட்டா போறோங்கிற சந்திரபாக கண்ணால பார்த்துட்டா ஸ்நானம் பண்ற பலன் சொல்ல முடியாது கண்ணுனால பார்த்தா போறோம் உலகத்தில் இருக்கிற அத்தனை தீர்த்தங்கள் மகிமையும் அதுக்குள்ள இருக்கு சந்திரபாகா ஸ்நானம் பாண்டுரங்க தர்சனம் பகவானுடைய பிரசாதமே ஆகாரம் யாருக்கும் தெரியாம அந்த பன்னெண்டு வயசு குழந்தை அப்படியே இருந்திருக்கு மணல் மேட்லயே படுத்துக்கும் சந்திரபாக குளிக்கும் பண்டரீபுரகாமி ஸ்ரீ விட்டல பிரேக் சந்திரபாகா நதிஸ்நாயி ஜபத் தியானபராணஹா ஞானானந்த சஹசிரநாமத்தில் வருது பண்டரிபுரத்துல இருந்து ஆனந்தமான பண்டறியை அனுபவிச்சு கொண்டு அதனாலதான் சுவாமிக்கு அஷ்டோத்தரத்துல ஒரு நாமா உண்டு பாண்டுரங்க நாம சங்கீர்த்தன ஆனந்தாய நமகான்னு ஒரு நாமா உண்டு பழைய சுவாமியோட சரித்திர அஷ்டோத்தரம் அது அந்த காலத்துல அதை சொல்றது உண்டு மண்டலியில இன்னைக்கும் அதை சொல்றவா பாண்டுரங்க பஜனை பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருவான் இன்னைக்கும் அவர் முன்னாடி பாடின பாகவதெல்லாம் இருக்கா ஏகமூர்த்தி அப்படின்னு பாரு ஏகமூர்த்தி விட்டோபாயின்னு ஒரு அபங்கம் பாடுவா அப்படியே உட்காண்டிருப்பார் சுவாமி தன்னை மறந்துருப்பார் அவர் லயிச்சிருக்காருங்கறத அவர் பார்த்தாலே தெரியும் இன்னொரு விசேஷம் சொல்றேன் கோவில் வாசல்ல சுவாமி நின்னார் அப்படிங்குறத அந்த ஞான பாட்டு பாடினாம தேவாச்சிய துவாரி தேவாங்கிற வார்த்தை பாண்டங்கனே குறிக்கிற வார்த்தை நிறைய அபங்கம் இருக்கு தேவான் விட்டர் தான் தேவாஹோயின் பிகாரி நிறைய பங்கம் இருக்க தேவாங்கிற சப்தம் விட்டன புரிக்கிற திவ்ய அப்படிங்கறதிலிருந்தும் திவ அப்படிங்கிற ஒளி வடிவத்திலிருந்தும் வந்ததுதான் அந்த தேவாங்கிறது அந்த ஒளியை உண்டாக்குபவன் தான் திவாகரன் சூரியனுக்கு பேர் அந்த ஒளி வடிவமா இருக்கிறவர் திவ வடிவமா இருக்கிறவர் தேவன் தேவ தேவனாகிய குருநாதர் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லுவார் ஓம்காரங்கிற ஆரம்பிக்கிறேன் கோபுரம் தெரியறது கோவில் வாசலுக்கு ஒரு பாட்டு பாடினார் ஞான கோபுரத்துக்கு ஒரு பாட்டு பாடினார் அது ஒரு கோவிலுக்கும் இந்த கோவில் கோபுரம் கொண்டது அப்படிங்கிற ஒரு சிற்ப கணக்கு இருக்கு இந்த சுவாமி பெயருது தாயார் பெயருது தீர்த்தம் இது இந்த ரிஷிக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவானுக்கு தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு அந்த வைஷ்ணவஸ்தலங்கள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லேயும் அது புஸ்தகம் இருக்கு நம்ம முறையே கிடைக்கிறது நம்ம பார்க்கலாம் லிப்கோல போட்டிருக்கான் அந்த நூற்றி திவ்ய தேசங்கள்ல பண்டறிபுரம் வராது ஏன்னா ஆழ்வார்களால பாடப்பட்டதை தான் திவ்ய தேசம் அவன் ஏத்துக்கிறான் அப்புறம் நாம தேவத்துக்காராமல்லாம் யாருன்னா அவ அந்த ஊர் ஆழ்வார் அவ்வளவுதான் வித்தியாசம் ஆழ்ந்து பக்தி பண்ணிடுவா அந்த ஊர் ஆழ்வார் அவ பாசுரம் அவழ்ந்து அபங்கம் ஆனா அந்த புஸ்தகத்திலேயே ஸ்வயம் வெக்த கஷேத்திரங்கள்னு பகவான் தானே ஆவிர் ப்ரேத்திரங்களை பத்தி உண்டு அப்புறம் அபிமான கஷேத்திரங்கள்னு உண்டு அந்த அபிமான கேத்திரத்துல பன்றரிபுரத்தை பத்தி இருக்கிறது இப்ப கூட புத்தகம் வாங்கி பார்க்கலாம் ஒரு ஒரு கோவிலையும் இந்த விமானம் போட்டுக்கும் இது கஜபிருஷ்ட விமானம் அப்படி போட்டிருக்கோம் சுவாமி பேர் என்னது தாயார் பேர் என்னது இந்த பண்டிகைபுரத்துக்கு போட்டிருக்கு விமானத்தின் பெயர் ஞானானந்த விமானம் சுவாமி பேர் பாண்டரங்கன் தாயார் ருக்மணி அப்படின்னு போட்டிருக்கு இது சுப்பிரமணியம் கோவில் வாசல நின்று பாடியிருப்பார் குழந்தை அப்படி நின்று பார்த்திருப்பார் அந்த கோபுரத்தை பத்தி ஞான தேவர் பாடுறார் வானளாவி நிற்கிற கோபுரம் அப்படி ஆகாசத்தை தொட்டுடுமோன்னு இருக்கு அந்த கோபுரம் என்ன சொல்றது அப்படின்னா என்னைக்கும் நிரந்தரமா இருக்கக்கூடிய சத்திய வஸ்துவாக அதை உடரவிக்கக்கூடிய ஞானமாக அந்த ஞானத்தினால வரக்கூடிய ஆனந்தமாக முடிவில்லாத பேரின்பமாகிய அனந்தமாக ஆகாசம் போல இருக்கக்கூடிய எல்லையில்லாத வஸ்து உள்ளுக்குள்ள இருக்குங்கிறார் சத்யானந்த கனாச்சே பரார்ண சத்ய नाही குணஜே நி ரூபர்ண குணஜெத்தே சந்த க அந்த பகவான் எங்க இருக்கார் தோ உள்ளுப்புள்ள நிற்கிறார் இடுப்புல கையை வச்சுன்னு செங்கர் மேல தோஹாரே ஸ்ரீஹரி பாகிலாடோ பரி தோஹாரே ஸ்ரீஹரி பாகிலா டோலே ஸ்ரீஹரி பாகிலா டோலே ஸ்ரீஹரி பாகிலா டோலே பரி கண்ணு நிறைய பாரு கண்ணை கொட்டா அப்படியே கண்ணனால மாதிரி பாரு எப்படி பார்க்கணும் கண்ணு நிறைய மனசுக்குள்ள அப்படியே கண்ணு வழியா இறக்குறாப்புல பாக்கணும் எது வரையில் பார்க்கணும் பாக்கிறவன் இல்லாத போற வரையில் பார்க்கணும் பாகத்தே பாகனேரோனியா தூரி சரோன பாகத்த பாகணே சரோனியா தூரி சரோனியா தோஹே ி மகில டோேவரி மகில டோழேவர जगनाचे ஜானந்தா ज्ञान சத்யானந்த ஜனநாச்சான ஜி ஜோதி ஜனே ஜி ஜி ஜோதி மூர்த்தி தேவர மூர்த்தி விதேவீ சத்ய ஜானந்தே சத்ய ஜானந்த உலகத்தில் இருக்கிற ஒளிக்கெல்லாம் ஆதாரமான உண்மை ஒளிங்க இந்த ஒளி தான் ஒரு ஜோதி வழிகாட்டி தீனு உண்ட குஜோதி சூரிய ஒளி சந்திரன் ஒளி மின் ஒளி கண்ணொளி உயிர் ஒளி இதுக்கு ஆதாரமான ஒளி அது இழுக்கிறது சுண்டி இழுக்கிறது விமானத்தோட பேர்தான் பின்னாடி குருநாதர் கே உள்ளுக்குள்ள போய் சுவாமியை பார்த்தா எப்படி பார்க்கணும்னு ஞான சொல்றாரோ அப்படிதானே இந்த ஞானந்தேவர் பார்த்திருப்பார் பாகத்தை பாகனே தூரி சரோனியா கண்ணால் அப்படியே பார்த்து பார்த்து தபோன பாட்டு ஒண்ணுண்டு கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணும் உன்னை காண்பது எங்கண் ஜெகன்னா தான கண்ணால எல்லாத்தையும் பார்க்கிறோம் கண்ணால கண்ண பார்க்க முடியாது கண்ணுனால எல்லாத்தையும் பார்க்கலாம் கண்ணால கண்ண பார்க்க முடியுமோ பார்க்க முடியாது கண்ணாடியில் பார்க்கறது என்ன கண்ணோட பிம்பம் போய படத்துல பார்க்கறது அதோட நகல் காபி ஒரிஜினா ஒரு ஒரு வசுவையும் ஆதாரம் போல உலகத்தில எல்லாத்துக்கும் காரண வசுவ எல்லாத்தையும் பார்க்கற ஒன் எப்ப பார்க்க போறேன் கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணும் எங்க காந்த இரும்பு போல கவர் விடாமல் குருந்தான் இழுத்து கண்ணுக்கு கண்ணான வஸ்துவை கண்ணால கண்டு பண்டரீபுர காமிஸ்ரீ விட்டல பிரேக் கண்ணு நிறைஞ்சு பார்த்தார் சந்திரபாகா நதி ஸ்னாயி ஜபத்தியான பராயணா சந்திரபாகா ஸ்நானம் ஜபம் காயத்ரி ஜப தற்பகான்னு ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படி காயத்ரி ஜபம் பண்ணுவார்னு சாமியும் சொல்லியிருக்கார் இந்த ஆழ்காட்டி வர்களுக்கும் கட்டவர்களுக்கும் நடுவில் அர்க்கிய பாத்திரத்தை இப்படி வச்சுண்டு ரெண்டு கையும் இப்படி வச்சுண்டு நிறைய ஜலம் விட்டு குதிகால தூக்கிண்டு அப்படி அர்கியம் கொடுக்கணுங்கிறார் சுவாமி அப்படி கை நிறைய ஜலம் விட்டு அந்த ஜலம் பூமியை நினைச்சதுன்னா மழை பொழிஞ்சு பூமியை நினைக்கும்ங்கிறார் இந்த ஜலம் குறைஞ்சு போனதுனால தான் நமக்கு அந்த ஜலமும் குறைஞ்சி போடுத்து ஒன்றுக்கு ஒன்னு சம்பந்தம் இருக்க இல்லையா சாமியோட உபதேச மொழிகள்லயே இருக்கு இப்படி வச்சுதான் ஜலம் அர்க்கம் பண்ண ரெண்டு கையால் நிறைச்சி விடணும் அந்த இந்த ரெண்டு வரலுக்கு நடுவில் வச்சுக்கணும்னே போட்டிருக்கார் அதெல்லாம் அவர் பண்ணினது தானே அப்படி இந்த ஜபத்தில் தியானத்தில் கொண்டு பாண்ட தரிசனம் சந்திரபாகா ஸ்நானம் அங்கே எப்போ பார்த்தாலும் ஹரிக்கீர்த்தன் நடந்துகிட்டே இருக்கும் எப்போ பஜனை பிரவச்சனம் நம்மள மாதிரியான ஆசாமிகளே பண்டறி பெறமான திரும்பி வர மனசு வரமாட்டேங்கிறது சாமியை கேட்பானே அவளோட ஒன்னா கலந்து பழகிண்டு ஆனந்தமாக அந்த பகவத் பிரசாதத்தை சாப்பிட்டுண்டு இருக்க ஆனாலும் எந்த லட்சியத்துக்காக கலவி வந்தோமோ அதை அடையணுங்கிற எண்ணம் இருக்கு ஒரு நாள் அந்த சந்திரபாகாவோட மணல் கரையில படுத்துட்டு இருக்க அதுக்கு வாழ வண்டின்னு வேறு மணல் கரைக்கு சந்திரபாகாவை பத்தி நிறைய பங்கம் மணல் மேடை பத்தி அது சாதாரணம் இல்லேங்கிற மகான் என்ன யா துக்கார மஹாராஜ் இந்த வாழ மணல் மேடை சந்திரபாகாவை விட்டுபிட்டு அங்க என்ன இருக்கு உங்களுக்கு வைகுண்டத்திர அப்படிங்கிற சாண்டோனியா வாழ வண்டி சாண்டோனியா வாழ வண்டி வைகுண்ட ியாழவண்டி காயிச்சேசி வைக்குண்டோனியா வாழவண்டி காயச்சி சி வைக்குண்டாயிச்சி வைக்குண்டாயறி காய்ச்சி சி வைக்குண்டாயரி யா ஜாத்து வாழவண்டிய விட்டு என்ன இருக்க எத்தனை பக்தால் பஜனை பண்ணிருக்கான் பாண்டனே நடமாடின இடம் இல்லையா அந்த பணல்மேட எது வஸ்தி அந்த மணல் மேடு மற்ற பக்தாளும் நடமாடினதுனால உஸ்தி நமக்கு என்ன வசதி நம்ம சுவாமி படுத்துற இடம் நம்ம குருநாதர் சைனிச்சின்ற இடம் அந்த வாழவண்டி அங்கே தான் பகவான் படுத்துண்டார் சின்ன குழந்தையா ஒரு சமயம் என்ன பண்ணார் பண்டறிபுரத்தை எல்லாம் படம் எடுத்துட்டு வரதுன்னு சொல்லி குருஜி ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் நாமாஜி நாமாஜி அப்போ போல ஒரு சில தான் போனார் முகில் மாமா பக்தான்லாம் நிறைய பேர் அனுப்பிச்சார் வாழலாம் போய் பண்டறிபுரத்தை எல்லாம் பஜனை எல்லாம் பண்ணி எல்லாம் படம் எடுத்துட்டு அந்த காலத்தில் இந்த வீடியோ சீடி எல்லாம் வரலையே மூவியாக தான் எடுக்கணும் கலர் ஃபிலிம் கிடைக்கிறதே கஷ்டம் சாமி சொல்லிட்டாருன்னு எல்லாம் எடுத்துட்டு தபோ வந்தா இது மாதிரி ஆச்சு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு அனுபவம் அந்த அனுபவத்தெல்லாம் சாமி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறா முகில் மாமாவே சொன்னார் துவாரக்கு எல்லாம் கூட போயிட்டு வந்தா துவாரகையில கோவில்லேருந்து வெளியில் வரத்த பெரிய ஒரு ஆச்சரியம் ஆகாசத்தில் பட்சிகள்லாம் சாயந்தர நேரம் பறந்து வருது அப்படியே ஒரு ஓம்காரமாக அந்த பட்சிகள்லாம் வடிவெடுத்தது அப்படியே ஷூட் பண்ணார் இப்படி ஒரு காட்சி கிடைக்காதே அப்படின்னு இது மாதிரி நிறைய அபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சுவாமியிட்ட சொல்லணும்னு வந்தா ஒரு ஒரு ஊர்ல என்னென்ன நடந்ததுன்னு சுவாமி சொல்றாராம் பட்சி ஜானம் இப்படி இருந்தது அப்படின்னாராம் யார்கிட்ட போய் என்னத்தை சொல்றது சர்வதி சாட்சி பூதம்னு எங்கும் இருக்கிற ஸ்வரூபம் சொல்ற <laughs> விஷம்ரிபத்தில் சுவாமி உட்காண்டார் ஆரம்பிக்க போற கரண்ட் கட்டாயிடுச்சு என்ன படம் இல்லையா கரண்ட் கட்டாயிடுது சுவாமி முகில் மாதிரி என்ன நேரம் சிவசாரம் பேரின்ப மின்சாரம் இது உட்காண்டிருக்கிறத கரண்டா சுவாமிய உட்காண்டிருக்கார் ஆடும் லைட் ஏரியில் ஒன்றும் இல்லை ப்ரொஜெக்டர் வேலை செய்கிறது படம் ஓடுறது எல்லாம் பார்த்துட்டே வர்றது இந்த சந்திரபாகா கிட்ட வந்த உடனேயே அந்த மணல் மேடு அந்த மணல் மேடை எடுக்கும்போது முகில் என்னமோ தோணிருக்காங்க ஒண்ணுமே யாராவது நின்று இருந்தாலும் ஒரு சன்னதி இருந்தாலும் ஒரு பகவானோட மூர்த்தியை கொஞ்சம் ரசிச்சு எடுத்துட்டான்னா பரவாயில்ல வெறும் மணல் மேடை ரொம்ப நேரம் எடுத்திருக்கார் ஒரு குருஜி கோபம் வந்து சத்தம் போட்டாரான் அவரை ஏன்னா ஃபிலிம் என்ன விள வெறும் மணல் மேட்டை போய் எடுக்கிறிய வேஸ்ட் பண்ணுறிய சாமி கோச்சுக்கு போறார் என்ன அப்படின்னாரான் எனக்கு என்னமோ எடுத்துட்டேன் அப்படின்னாரான் இப்போ அது ஓடின்ட்ருக்கு இவர் பார்க்குறாரு முகில் மாமாவை பாரு திட்ட போறார் சுவாமி சிக்கனமாக இருக்காரு இல்லையா இப்படின்னா வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கறாரு அவரை படம் ஓடிண்டே இருக்கு எல்லாரும் பார்க்குறான் என்னடாது சீனே நகரமாட்டேங்கிறது வெறும் மணல் மேடையே காட்டின்னு இருக்காடே ஒரு குரல்டுத்து க்கு உள்ள போயிட்டே எடுக்கும்போதே கேட்டும் ரொம்ப நேரம் ஆச்சு சுவாமி வெளியிலயும் வரல அப்புறம் கதவை தருந்து வெளியில அப்படி வந்தாரான் மேற்கொண்டு ஆட்டும்னாரான் முகில் மாமா கிட்ட போய் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா சுவாமி மன்னிச்சிருமோ அதெல்லாம் ஒண்ணுமில்ல அந்த மணல் மேடில் தான் சுவாமி படுத்துட்டு இருந்தது அது ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னா இங்கிலீஷ் புக் சத்குரு ஞானானந்தாலும் இந்த இன்சிடென்ட் சுருக்கி போட்டிருக்கா முகில்மாதிரி நேரடியாக நம்மட்ட சொன்னார் சுவாமியோட முகம் கண்கள்னா செவந்து பேர்ந்ததான் நான் குருவை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி படுத்துன்றது இடம் அது அந்த வாழ வண்டியில் சுப்பிரமணியம் குழந்தை படுத்துட்டு ஒரு வயசான பாகவதரை வந்து எழுப்புறார் கோபிட்டு ஒரு வயசானோம் பண்டறிபுரத்து ஆசான் பண்டறிபுரத்தில் பாக் என்ன குறைச்சிரு தாயி தாயி சந்தமிழ ஊர் வந்து கண்ண திறந்து பார்த்தார் நீ நல்ல வைராக்கியம் உள்ள பிரம்மச்சாரி என்ன விஷயமா இந்த ஊருக்கு வந்தியோ அந்த குருநாதர் சந்திரபாகாக்கு அண்ணண்டா இருக்கார் அவர் போய் தரிசனம் பண்ணிக்கோ நான் அதை ஸ்நானம் பண்ணிட்டு அப்படின்னு சந்திரபாகா போனார் நீ எந்த குருவுக்கு வந்துயோ அந்த குரு தேடி வந்திருக்கார் அப்படின்னு உடனே ஆனந்தம் ஆயிடுச்சு சுவாமிய பின்னாடி சொல்லும் போது மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று முறையாய் தொடங்கினோருக்கு வார்த்தை சொல்ல குருவும் வந்து வாய்க்கும் பராபரமே தாய் சுவாமிகள் பாட்டு அடிக்கடி கோட் பண்ணுவார் அப்படி க்ஷேத்தர் தரிசனம் பண்ணி பகவத் தரிசனம் பண்ணி புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணி சத்சங்கமாவே வாழ்க்கை நடத்துறவாளுக்கு அவளுடைய தகுதிக்கு தகுந்தா போல உள்ள குருநாதராக பகவானே வந்து அனுகிரகம் பண்ணுவார் நம்மளா தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை குழப்பம் இருக்கிற வாளுக்கு குழப்பம் இல்லையா தெளிவா ஆகா இவர் தான் குரு தேர்ந்தெடுத்துட்டா பிரச்சனையே இல்லை அப்படி இருக்கு அப்படின்னா கேத்திராடனம் பண்ணினா குரு வந்து தரிசனம் கொடுப்பார் அவா வாழுக்கும் ஒரு குரு உண்டு இல்லையோ எல்லாருக்கும் தாய் தகப்பனார் இருக்காப்புல அந்த அவா வாளுக்கு ஒரு குரு உண்டு அப்படி இவர் போனவரை பார்க்குறார் திரும்பி வரட்டும் அண்ணன்ட இருக்காருன்னாரே யார் என்னன்னு தெரிஞ்சு போனேன் போனவர் போனவர் தான் வரவே இல்லை துகாரம் மகாராஜ் சொல்கிறார் நான் இந்திராங்கணி ஸ்நானத்துக்கு போனேன் எதிர்க்க ஒரு மொட்டை அடிச்சுன்னு ஒரு சாது காவி கட்டிட்டு வந்தார் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ண பழக்கம் உண்டு அதனால் நமஸ்காரம் பண்ணினேன் அனுகிரகம் பண்ணினார் தலையில் கை வச்சு கிட்ட கூட்டு காதலை ராமகிருஷ்ணா ஹரியனு உபதேசம் பண்ணினார் சரி பெரியவர இருக்கார் நமக்கு பெரிய அனுகிரகம் பண்ணிட்டார் என்ன பண்றது ஆத்துக்கு வந்து பண்ணிக்கணும்னு கேட்டேன் நான் சமைச்சு நானே தான் சாப்பிட்டுப்பேன் எனக்கு ஒரு கால் ஷேர் கணக்கு கால் ஷேர் நெய் குடுப்பியா அப்படின்னு தரேன்னு சொல்லிட்டேன் என்னால் கொடுக்க முடியல அவருக்கே வீட்டில் ரொட்டிக்கு வழி இல்லைங்கிறது சைத்திரம் சொல்றது அவர் இங்கேருந்து சன்னியாசிக்கு கொடுக்க முடியும் அப்புறம் என்னன்னா அவர் போயிட்டார் மறைஞ்சு போயிட்டார் ஆனால் என்ன சொன்னார் எனக்கு அப்படின்னா என் பேர் பாபாஜி சைத்தன்யர் எனக்கு குரு ராகவ சைத்தன்யர் அவருக்கு குரு கேசவ சைத்தன்யர்னு ஸ்ரீகுரு பரமகுரு பரமேஷ்டி குரு பெயரை சொல்லி அனுகிரகம் பண்ணினார் அன்னைக்கு மாக மாசம் சுக்ல பக்ம் தசமி திதி குருவாரம் அப்படின்னு ஒரு அபங்கி கடல் சாம்பாடவில் என்ன பண்ணுவேன் என்னால குடுக்க முடியலையேங்கிற மனோனி ராகவ சைதன்ய கேசவைத்தாங்க சாங்கி தேலி ஞான மந்திர தீலா ராம கிருஷ்ணஹரி மாக என்ன சார் இந்த பாட்டு ஒண்ணுமே புரியலையே என்ன என்ன இன்னொரு அபங்கத்துல தேவ ஹோய குருங்கிறார் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது பாபாஜி சத்தியன்னர் யாரும் இல்ல எப்பவும் யாரும் அந்த பேர்ல ஒரு மகான் இருந்திருக்கா அந்த ரூபத்தில் பாண்டுரங்கனே தான் காவி கட்டி மொட்டை அடிச்சு என் சுவாமி வந்துட்டார் ஒரு பக்தர் கேட்டார் பாட்டு புரியலையே என்ன குருநாதர் வந்தார் சரி நமஸ்காரம் பண்ணார் தலையில கை வச்சார் ராமகிருஷ்ண உபதேசம் பண்ணார் எல்லாம் சரி என்னத்துக்கு அவர் நெய் கேட்டார் இவர் வந்து நெய் கொடுக்கலங்கிறார் இதெல்லாம் ஒரு பாட்டில் எழுதுவாளா உத்தியாசம் பண்ணினார்ங்கிற ஒரு பாட்டில் ஆத்துக்கு கூப்பிட்டுருந்தேன் அவர் வந்து நெய் கேட்டார் நெய் கொடுக்க முடியல மறைஞ்சு போயிடுத்துன்னு அது அந்த பாட்டுடைய ஒரு தத்துவத்துக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்க ஒரு சாதாரண விஷயமா இருக்கே அது என்னான்னு கேட்டார் நான் சொன்னேன் சாதுக்களோட ஹதயம் எப்படி இருக்கணும்னு துக்காராம் மகாராஜன் பாடியிருக்கார் மிருது சபாஹே தைசே சே சித்த அப்படி வெண்மையாக மென்மையாக தூய்மையாக உள்ளும் புறமும் வெண்மையாக வெளியில் மட்டுமில்லாம உருகக்கூடிய தன்மையோட இருக்கக்கூடியது வெண்ணையும் சாதுக்கள் ஹயமும் அப்படிங்கிற பால் கறந்து அந்த பால் கட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு காய்ச்சி அப்புறம் அதில் கொஞ்சோண்டு தயிர் விட்டு உறக்குத்தி அப்புறம் கடைஞ்சு அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணையும் காய்ச்சி நெய் ஆக்கிட்டா அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் ஓவர் பாலா இருக்கிறது இத்தனை பாடுபடணும் அந்த உயர் நிலையை அடைகிறதுக்கு இந்த உயர் நிலைதான் நீங்க எண்ணெயின்னு சொல்லப்படுறது அது அடைஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணும் இல்லை வெண்ணைய எப்படி குறிப்பிடுவா ஞான நிலைக்கு குறிப்பிடுவா கைவல்ய நவனிய தம்னு கூட உண்ட கிரந்தம் என்னன்னா வெண்ணைய கடைஞ்சி எடுத்துட்டும் திருப்பிக்கும் மோர்ல போட்டாலோ ஜலத்துல போட்டாலோ எதோடையும் சேராது பால ஜலத்துல விட்டா ஜலத்தோடு சேர்ந்துடும் வெண்ணெய் ஆனதுக்கு அப்புறம் அது எதோடையும் ஒட்டாது அது அதுவாகவே இருக்கும் இப்படி உலகத்துல இருந்து ஒட்டாமல் இருக்கக்கூடிய ஞான நிலை வெண்ணெய்ன்னு பேரு அந்த வெண்ணெய் ஏற்பட்ட பிறகும் கூட காரணம் இல்லாத பக்தி எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற பிரார்த்தனை இல்லாமல் பகவத் ஸ்வரூபத்தை தனக்குள்ள கண்டு பகவத் ஸ்வரூபத்துக்குள்ள தன்னையே கண்டு அப்படி ஆத்மானந்தமாக பஜனை பண்ணக்கூடியதுக்கு பராபக்தின்னு பேர் ஞானோத்தர பக்தின்னு பேரு அது ஏற்பட்ட நிலை அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பால காட்சி வெண்ணையாக்கி வெண்ணைய காட்சி நெய் ஆக்கினது ஒரு அற்புதமான ஞானமணி மாலை பாட்டு ஒன்னு குருஜி ஹரிதாஸ் கிரிசுவோட பாட்டு இந்த பாட்டுல வருது இரு வினை மாறி மாறி தொடர்ந்தது எடுத்த ஜன்மா பால் போலானாலும் எங்கிருந்தோ ிருந்தோடு பிடித்ததுவே சூடாரின பாதனிலே சுவுபவோ சொகுசாக உறைவதும் என்னாளோ உறைந்த பார்த்த இராகி உரித்தவருடன் சேர ஊக்கமுடன் கடைவது ஜன்மம் எடுக்கிறது எப்படி இருக்குன்னா பால் மாதிரி இருக்கு ஆரம்பத்தில் நம்மளா நல்லபால தானே இருந்தாங்க குழந்தைகள இருக்கிறத அப்புறம் என்னன்னா சூழன் என்னால பால் திரிஞ்சு போற மாதிரி கெட்டு போயிடுறோம் எப்போ சத் சங்கம் இல்லைன்னா இருந்து வாழ்க்கையுடைய எல்லா விதமான சிரமங்களையும் மனோபலம் வரும்போது அது என்ன இருக்குன்னா அப்படி காய்ச்சினா பால் அப்புறம் கிட்டு போகாது அதுக்கப்புறம் என்னன்னா குருநாதருடைய கிருப்பை அவருடைய ஞான அனுபவம் என்ற ஊரூற்றி சொகுசாக உறைவதும் என்னாலோ என்னைக்கு தத்தேக தியானத்தில் போறேனோ அப்படி அந்த பால் வந்து தயிர் ஆனதுக்கு அப்புறம் பால் தயிராகி கிருஷ்ணனுக்கு நான் நிவேதனாக வேண்டாமா அதனால ஆன்மீக சாதனை பண்ணணுமா ஊக்கமுடன் கடைவது என்னானோ அதை கடையிறது என்னது பாசபந்தமே கயிராச்சே பாஷபந்தம் போட்டு இப்படி இப்படி இழுக்கிறது ஆனா விட்டு போகாம பகவானே கதின்னு பிடிச்ச அவன் பக்கம் இருப்பதே மத்தாச்சு பகவான் நாமாவே சுவாசம் சுவாசம் இழுப்பதே முறையாச்சு விசுவாசமுடன் கடைவது என்னாலும் கடைந்தால கண்ணன் வருவான் வந்தாலல்லவோ வகையாய் உண்பான் உண்டால் அல்லவோ இந்த உயிரும் நாளது என்னோ வாழ்க்கையே ஒரு பால் வெண்ணையார மட்டுக்கும் உள்ள விஷயமா சொல்லின்றே போறார் இந்த வெண்ணை யாருக்கு பிடிக்கும்னா ஞான வேணுகோபாலுக்கு தானே பிடிக்கும் அன்னிக்கு கோபிகளோடு ஆடி பாடி வீடு விட வெண்ணை திருடி தின்னு தன்னை பகவான்னு காட்டிக்காமல் கபட்ட வேஷம் பண்ணின வந்திருக்கானே கபட்ட நாடக சூத்திரதாரி அவன் அல்லையோ காவி கட்டின்னு கோகுலத்தில் கோபிகைகள் கொண்ட தாபம் போதாதென்று வேணுகோபாலனே இன்னும் ஏதும் பாக்கியும் உண்டோ ஞான வேணுகோபாலனே இன்னும் ஏதும் பாக்கியும் உண்டோ பாக்கி உண்டானால் ஏதேனும் பகர்ந்துவிடு காத்து நின்று பரிதவிக்கும் நடிப்பதிலே உனக்கு இணைய அருலகில் ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறளே நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியாதா புவனம் எல்லாம் அறியும் முந்தன் கபட நாடகம் நாடகத்தால் நானும் முன்னை நாடச் செய்து உன்னை நாடும்படியா பண்ணினேன் இன்னும் பக்தி வரலையே நினைச்சு நானும்படியா பண்ணினேன் நாராயணா ஞானானந்தா நாட்டும் கொண்டே நேற்று கொள்வாய் பகவான் எங்கே எங்கே எல்லாரும் கேட்கிறா இறைவன் எங்கே இருக்கின்றான் அவாடு தெரியாத அவர் தகவனுக்கு அவன் இப்பொழுது என்ன செய்கின்றான் சாமி இருக்கா என்ன பண்றான் பத்தின விஷயங்கள் வேதத்துல சொல்லிருக்கு அந்த வேதம் எழுதப்பட்டதுல அனாதியா இருக்கு அது எப்ப தோன்றினதுன்னு யாருக்கும் தெரியாது அது மாதிரி இவர் எப்ப பிறந்தார்னு யாருக்கும் தெரியாது மறைகள் தோன்றியது அப்போது இந்த மாயவன் தோன்றியது இதுதான் இந்த பராபக்தி இந்த பராபக்தியை தான் துகாரா குரு அவரை கேட்டாராம் இந்த பராபக்தியோட வெண்ண உருகராண்டு இருக்கார் குழந்தை சுப்பிரமணியம் தேடி தேடி அலஞ்சார வழிகாட்டின பாகவதரை காணுமேனுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா சந்திரபாகாவை தாண்டி அண்ணன்ட போயிட்டார் படகுல போயிருப்பார் குழந்தை பைசா வேண்டாம்னு படகுக்காரன் ஏத்தின்னு இருப்பான் எந்த படகுக்காரனுக்கு அந்த பாக்கியமோ தெரியாது விவேகானந்தர் விவேகானந்தா ராக்கில் போய் தியானம் பண்ணணும்னு போனபோது படகுக்காரன் காசு இல்லைன்னு ஏற்றிக்க மாட்டேன்னு விட்டான் அங்கே இன்றைக்கும் எப்படி அலை அடிக்கும் தெரியுமோ சமுத்திரம் விவேகானந்தர் சரிதான் போடான்னு நீஞ்சியாக போயிட்டாரான் என் குழந்தை எப்படி போச்சோ மறு கரைக்கி போயிடுச்சு அங்கே ஒரு மரத்தடியில் குருநாதனுடைய தரிசனம் அதை நாளைக்கு சத்தியூப்பம் பூஜலிபோச்சே சகல பரிப்பூரோ நித்தியானந்தோடீபோச்சி நிரஞ்சனம் ூபம் பற்றி அமரூபம் பத்திரி அகண்டம் நூ எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் அருளல் வேண் எோரும் ஒன்றா இருக்க வேண்டும் இதற்கு ஈஷன் கிரீஷனருவம் பாஷிணம் சாந்தம் சர்வூத்த பன்னதினந்த விநானந்தம் பிரபோஸ் நமல சனவான் கீ ஜமேவாந்தி ஜார ஜிர சத்தோ சட்டரிமஸ்மரண